நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் கார் சுண்டல் ஸ்வீட் கார் தேவையான அளவு மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப நல்லெண்ணெய் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் காஞ்சமிளகாய் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு தேங்காய் துருவல் கால் கப் எலுமிச்சம் பழம் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு செய்முறை நம்ம முதல்ல ஸ்வீட் கானை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு கானுக்கு தேவையான அளவு போட்டு விடுவோம் மஞ்சள் படி கால் ஸ்பூன் போட்டு தண்ணி விட்டு வேக விடுவோம் நல்லது வேகிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் வெந்த உடனே தண்ணியை வடிகட்டி அந்த கான் மட்டும் எடுத்துப்போம் தனியா இப்ப ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு வானல் வச்சுட்டு வானல் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு தழச்சிக்கலாம் பொறிஞ்சதும் காஞ்சி மிளகாய் கிளி போட்டுடலாம் காஞ்சி மிளகாய் பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் போட்டுடுவோம் கருவேற்பில்லி போட்டுடலாம் பொறிஞ்சதும் பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிட்டு அது போட்டுடலாம் அப்புறம் இந்த எடுத்து வச்சிருக்கேன் கார்ன் ஸ்வீட் கார்ன் எடுத்து அதில் கலந்துருவோம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல தேங்காய் துருவல் போட்டுட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மேல எலுமிச்சம் சாரு அப்படி பெழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டோம் சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கான் சுண்டல் தயார் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் நம்ம எப்பவும் கான் வந்து சும்மா வேக வச்சு அப்படியே சாப்பிடுவோம் நல்லா டிஃபரெண்டா இருக்கும் டேஸ்டியாவு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்